தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பா ராமலிங்கம் ஆசிரியர் பன்ருட்டி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இந்திய விடுதலைக்காக உயிர் நீத்த கப்பலோட்டிய தமிழன் வவுசி சிதம்பரனாரை பற்றி நாம் அனைவரும் இன்று தெரிந்து கொள்வோம் நமது நாடு விடுதலை பெறுவதற்காக எத்தனையோ பேர்கள் போராடி இருந்தாலும் வவு சிதம்பரனார் குறிப்பிடத்தக்கவர் ஆவார் வீரமும் விவேகமும் கொண்ட அவர் தன்னையே இந்திய விடுதலைக்காக மெழுகுவர்த்தி போல் அழித்து கொண்டவர் இவர் கப்பல் ஓட்டிய தமிழென மற்றோராலும் பாராட்டப்பட்டார் வாவு சிதம்பரார் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் என்னுமிடத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் நாள் பிறந்தார் தந்தை உலகநாதர் தாயார் பரமாயி அம்மாள் இவர் தனது பள்ளிப் தூத்துக்குடி ஜெயிண்ட் சேவியர் பள்ளியில் படித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சட்டப்படிப்பை பயின்று வழக்கறிஞராய் பணிபுரிந்த பணிபுரிய தொடங்கினார் வழக்கறிஞர் தொழிலில் பேரும் புகழும் பெற்றார் இந்திய வணிகம் செய்த வந்த ஆங்கில இடம் சிக்கித் தவிப்பதை பொறுக்காமல் அவர்களை எதிர்த்து போராடினார் சுதந்திர வழிகாட்டுதலில் திலகரிடம் மிகுந்த ஈடுபாடு கொண்டார் ஆங்கிலேயரை எதிர்க்க வேண்டுமானால் அந்நியர் பொருட்களை உபயோகிக்க கூடாது என்ற கொள்கையின் அடிப்படையில் அந்நியர் துணி எதிர்ப்பு போராட்டம் நடத்தினார் நவாய் சங்கம் தொடங்கினார் பல்வேறு கூட்டங்கள் பத்திரிகைகள் வாயிலாக விடுதலை உணர்வை வளர்த்தார் ஆங்கிலேயரின் முகத்தெறியை கிழிக்கும் வண்ணம் வாவு சிதம்பரார் பாரதி சிவா ஆகியோருடன் ஒன்று சேர்ந்து தீவிரவாதத்தினை ஆதரித்தார் ஆங்கிலேயர்கள் தூத்துக்குடிக்கும் இலங்கைக்கும் கப்பல் ஒட்டி கொள்ளையை லாபமடைத்தனர் கடல் வாணிபம் முழுவதும் வெள்ளை இருந்தது அவர்கள் இந்திய வணிகர்களுக்கு மிகவும் இடையூறு செய்தனர் வஉ சிதம்பரார் இந்த நிலையை கண்டு எதிர்த்ததுடன் சைலம் இறங்கினார் ஆங்கிலேயருக்கு போட்டியாக கப்பல் எண்ணினார் வாவசி இதன்படி திலகடன் இணைத்து லாவோ காலியா என்னும் இரு கப்பல்களை வாங்கினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சுதேசி கப்பல் கம்பெனியை நிறுவி தூத்துக்குடிக்கும் இலங்கைக்கும் கப்பல் ஓட்டினார் இதனால் நமது வணிகம் சிறப்பான முறையில் நடைபெற்றது ஆங்கிலேயர் வணிகம் தளர்ந்தது இதனால் கோபம் கொண்ட ஆங்கிலேயர் குறைந்த செலவில் வேண்டுமென்றே வணிகம் செய்து பொருழிழப்பை வவுசிக்கு ஏற்படுத்தினர் வவுசி கப்பலை ஆங்கிலேயரிடம் வாங்கி வாங்கிட முனைத்த வகையில் விழ மறுத்தார் அதனால் சினத்தின் உச்சிக்கே சென்றனர் ஆங்கிலேயர் நேரம் பார்த்து அவர் வீழ்த்த நினைத்தனர் அப்போது மாவட்ட ஆட்சியராய் விஞ்சித்துறை இறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் திருநெல்வேலியில் நாட்டு பற்றா சங்கம் தொடங்கப்பட்டது அப்போது வவுசி காங்கிரஸ் குழுவில் சேர்ந்து பணியாற்றினார் பேச்சாலும் எழுத்தாலும் விடுதலை உணர்வை பரப்பினார் விற தீவிர விடுதலை போராட்டத்தை கண்டு அஞ்சு ஆங்கிலேய அரசு இவர் மீது அரசுக்கு எதிரானவர் என குற்றம் சாட்டி வழக்கு தொடர்ந்தனர் இதன் மூலம் வவுசிக்கு ஆறு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது வவு சிறையில் பல தண்டிக்கப்பட்டார் கல் மாடுகள் இழுக்கும் செக்கினை இழுத்து அருந்து உயரவுற்றார் அதனால் தான் எங்கள அக்காலத்தே அவரை செக்கெழுத்த செம்பல் என போற்றுகின்றோம் இப்படி எண்ணற்ற துன்பங்கள் வந்தபோதும் மனம் கலங்கவில்லை சிறை கம்பிகளுக்கு இடையேயும் தமிழ் உணர்வையும் தேசிய உணர்வையும் வளர்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு விடுதலையானார் நலிந்த உடலுடன் வெளிவந்த அவருக்கு ஆதரவு தர யாரும் முன்வரவில்லை கப்பல் கம்பெனி மூடப்பட்டது பெருமையுடனும் வளமையுடனும் வாழ்ந்த அவருக்கு வறுமையே வரவேற்பு அளித்தது சென்னையில் ஹிந்தாரிப்பேட்டையில் சிறுகடை வைத்து வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் அப்போது மனம் தளராமல் இருந்தார் உலகம் புகழ்வாய்ந்த வாய்ந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு இவ்வுலக வாழ்வை நீத்தார் மக்கள் அவர் என்று மறந்திருக்கலாம் இன்று எண்ணி போற்றுகிறது அவர் ஊட்டிய தாய்மொழி பற்றும் தாய்நாட்டு பற்றும் என்றும் நம் உள்ளங்களில் நிலை பெற்று வருகிறோம் அதனால் அரும்பாடுபட்டு வாங்கி கொடுத்த சுந்தரத்தை நாம் அனைவரும் பாதுகாப்போம் இந்தியாவை வல்லரசு நாடாக காடுகளை பாதுகாப்போம் மழை வளத்தை பெருக்குவோம் விவசாயத்தை பாதுகாப்போம் நன்றி வணக்கம்